வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் இந்திராணி மறுதலை படலம் தக்க வேடகத்தலையாள் கூறிய அக்கொடும் சொலை அணங்கு கேட்டலும் தொக்க தன் செவித்துளையில் அங்கிவேல் பொறுமி விம்மினாள் கைம்மற் கொடே கடிதில் தன் செவி செம்மி வல்வினைத் தீர்வு நாடியே விம்மி அங்கூறும் வெயில் கேட்டிட இம் எனச் சில இசைத்தல் மேயினாள் ஏடி நீ இவன் இசைத்த தீ மொழி நேடி ஓர்ந்துளார் நிறைய ஊடு சேர்வரால் உரைத்த மேல் கூடு தீமையார் குறிக்கற்பாலே வேதம் யாவையும் விதித்த நான் முகன் காதலன் தரும் கடவுள் மங்கை நீதியில்லதோர் நெறியின் வாய்மையை பேதையார் என பேசலாகுமோ தீங்கியாவற்கும் செய்திடாதவர் தாங்கள் துன்புறார் தமக்கு வேண்டினோர் ஆங்கெவர்க்கு முன் நல்லல் செய்வரால் இங்கு நீ இவை எண்ணலாய்கொலோ தர்மம் பார்த்திலை தக்கமாதவ கருமம் பார்த்திலை கற்பும் பார்த்திலை பெருமை பார்த்திலை பிறப்பும் பார்த்திலை, உரிமை பார்த்திலை உறவும் பார்த்திலை பழியும் பார்த்திலை படிகழ்ந்திடு மொழியும் பார்த்திலை முறையும் பார்த்திலை வழியும் பார்த்திலை வருவ பார்த்திலை இழியும் தீய சொல் ஆந்திர தொல்வள ஆற்றல் ஆயுள் பின் ஊன்று சீர்த்திகள் ஒருவுற்றோர்க்கிது தோன்று நீ இவை துணியல் வாழிகேள் சான்று நின்குலத்தகுவர் யாவரும் இந்திரக்களால் ஏவர் பாலினும் சிந்தை வைத்திடேன் தீதில் கற்பினேன் வந்தெனக்கிது வகுத்தி நின்கிளை உய்ந்திடத்தகும் உரையது அன்றியே நூண்மையாவையும் நுனித்து நாடி செங்கோன்மையன்றியே கொடுமை செய்துள மேன்மை மன்னரும் வேருளார்களும் பான்மையார்பிலம் படுவர் தெண்ணமேளில் வெம் துயர் வேலை சார்ந்துளான் நாளும் நாதன் என்றரைதியார்களும் கோளும் நல்லவும் குருகும் அல்லலும் நாளை உங்கள் பால் நணுகுறாதவோ நீதியாகிய நெறியிலாதவள் மிக அறிவு மாழ்கியே தீது கூறினாய் செவ்விதன்றரோ மாதுனி இது மரத்தி உய்யவே ஏவர் என்றனை எய்தல் பாலினோர் தேவர் சூழ்தரக் காப்பர் சிந்தையன் ஆவி ஐம்புலம் அளிக்கும் எங்கனும் காவலுண்டு நீ கடுதில் போகின்றாள் என்ற காலையில் எய் தீவுகன்று செய்தல் கறித்து வெய்து உயிர்த்து ஒன்றொடு ஒன்று கை உருமி தாக்கியே நன்று நன்றியனான் நகைத்துச் சீறினாள் மருவில் வாசவன் மனைவி கூறிய உறுதி செய்தில அறிவில் பேதையாயலகை தேரலால் வெறிகோள் பித்தனக் குறைத்த மேய்மை அசமுகத்தினால் ஊனவம் துயர் உழக்கும் பெற்றியால் வானவர்க்கு இரை மாதை நோக்கியே தானுரைத்தனி இணைய தன்மையே கிட்டி நல்லன கிளத்தினேன் என்னை ஒட்டி வந்திலை உரைத்தி மாறு உனை அட்டு நூங்குவன் அண்ணற்காகவே விட்டனன் இது மெய்மையாகுமாள் ஆர்த்தி யாவுனி அகல என்னுடைய சீர்த்தியண்ணன் பால் சேரல் சிந்தியாய்ப் பேர்த்திடாது உனைப் பிடித்து வன்மையால் ஈர்த்துப் போகின்றேன் சரதம் மீதரோ முடிவிலாற்றலார் மூவர் யாவரும் தடை செய்கிற்பினும் சமரி நேர்ப்பினும் விடுவனல்லன் யான் விரைவில் படர்வனண்ணது பார்த்திமேலென வெய்யள் அவ்வை ராணிமென் கையில் பற்றியே கடிதின் ஈர்த்துராய் மொய்யில் போயினாள் முரண் இலாதவள் ஐயகோயனா அறற்றல் மேயினாள் பாவி தீண்டலும் புலம்பிப் ஆவி போந்தென அவசமாகியே ஓவிலாததுல் உணர்வு மாய்ந்தனள் காவி ஒன் கணீர் களுழத் தேம்பினாள் ஐயர்கையில் வந்த உணரைச் செருந்துய தீம்படைத் தோகை கண் ஊரா வெய்ய சூர்க்கிளை விட்ட வந்து என மையுளாய கண்வாரி மிக்கதே காசிபன் தரும் கலதி கூற்றுவன் பாசமன்ன கைப்பட்டு விம்மினாள் வாசவந்தி மனைவி வெம் கொலை பூசை வாய்ப்படும் புள்ளின் பேடை போல் நாரில்லாதவள் நலிந்து கொண்டனள் பேரும் எல்லையில் பேது உற்றே உளம் சோருகின்றவள் சுற்று நோக்கியே யாரும் காண்கிலள் அறற்றல் மேயினா